வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து என்னன்னு பார்ப்போம் வெண்படலம் வெடிப்பு கண்ணத்தின் உள்பகுதியில் வெண்படலம் வாய் எரிச்சல் தாங்க முடியாத வலி வாய் துர்நாற்றம் இவை கேண்டிடா அல்டிகன்ஸ் தாக்குதலால் ஏற்படுகிறது அதை போக்குறதுக்கு லவங்கப்பட்டை சூர்ணம் அரை தேக்கரண்டி எடுத்து அரை டம்ளர் தண்ணீரில் இட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து தினம் இருவேளை பருகி வந்தால் கிருமி தாக்குதல் நீங்கி வாய் ஆரோக்கியம் பெறும் அது அரை தேக்கரண்டி லவங்கப்பட்டை சூர்ணத்துடன் ஒலிவ் சேர்த்து நல்லா மெழுகு போல் குழச்சி கன்னத்தின் உள்பகுதியிலும் வாயின் உள்பகுதியிலும் எங்கெல்லாம் அந்த வெண்படலும் படர்ந்துருக்கோம் அந்த இடத்துல தடை வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து இளஞ்சூடான நீரில் வாய் கொப்பளித்து வந்தாலும் கிருமி தாக்குதல் நீங்கி வாய் ஆரோக்கியம் பெறும் என்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்